திருச்சிற்றம்பலம் நாடு சோழ நாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி காழி திருச்சிற்றம்பலம் விண்ணியங்கு மதீர் கண்ணியான் வீரியோடை பெண்ணையங்கொள் தீருமே நீருமான கண்ணயங்கொள்ான் காலிகாழியுள் நேற்றியான் மறை யாழேத் மரையாளரேத் மலர்பாதனே வலிய கால நோயே வீட்டினான் மடவாளொடும் வலி பியதோர் கையினான் பரமேட்டியான் கலியை வென்ற மறையாழர் தங்கலி காழியுள் நலிய வந்தவினை தீர்த்துகந்தயம் நம்பனே சுற்ற போலே போலசை தையன் பெண் தலை சுற்றல கற்றல் கேட்டலோடையார்கள் வாழ்கலி காற்று திரள் தோழம்மைந்தனவன் நல்ல பல்லயங்கு தலை ஏந்தினான் மலயங்கு திரள் தோள்களார நடமாடியோ கல்லையங்கு திரை சூழ நீர்கலிக்கழியொழி தொல்லையங்கு புகழ் பேண நின்ற சுடர்வனே தூணயங கொள் திரு மேற்போடி பூசி போய் நாணயங் கொள் மறை ஓதி மாதோரு காணயங் கொள் புனல் வாசமார்கலிகழியுள் தேனயங்குள்முடி ஆனைந்தடிய செல்வனே Suriyilangum punar gangayal chadayagave Muriyilangum adaman gaibagam ugandavan கழியிலங்கொங்கடல் சூழந்தன் கலிகாழியுள்ளே பழியிலங்குந்துயொன்றில பரமேட்டியே முடியிலங்கும்போய்சிந்தையான் முனிவர் தோழ அடியிலங்கும் கழலார்கவே அனலேந்தியும் கடியிலங்கும் பொழில் சூழும் தன் கலிக்காழியுள் கொடியுமிடை கொடி கொண்டதே வல்லற கன்வரை பேர்க்க வந்தவன் தோல்முடி கல்லற கிவிரல் வாட்டினான் கலிகாழியுள் நல்லோருக்கியதோர் சிந்தையார் மலர் தூபவே தொல்லிருக்கும் மறையே துகந்துடன் வாழும் மேம் மறுபு நான் மறை மாமணி வண்ணனும் இருவர் கூடி செய்தேத்தபேம் எரியான்றனூர் பெருவனின்ற திரையோதம்பியன் மூத்தபை கருவையார்வையர் சங்கு சேர் கலிகாழியே நன்றியொன்றும் உணராதவன் சமன்ஷாக்கிய அன்றியவர் சொன்ன சொல்லபை கொள்கிற கன்றுமே தி இழங்கானல் வென்றி சேர்வியன் கோயில் கொண்ட விடையாளனே கண்ணும் கண்ணு மூன்று முடையதி வாழ் அண்ணலன் அண்ணலந்தருள் பேணி ஞான சம்பந்தன் சொல் வண்ண மூன்றும் தமிழில் தேர்ந்திசை பாடுவார் விண்ணும் மண்ணும் விரிகின்ற தொல்புகழரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்